வசுதேவ சு கம்சூரம் அர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் वंदे ஜகத்குரு ஜெகத்துக்கே குருவாக கண்ணனம்பெருமான் கீதோபதேசம் பண்ணி அருளினான் கீதையில் கண்ணனால் சொல்லப்பட்ட கருத்துக்களை பல சான்றோர்கள் தாங்கள் தாங்கள் தங்கள் நூல்களிலே வடித்து வைத்தார்கள் கண்ணன் உபதேசம் செய்வதற்கும் அவனுடைய திருவடிகளைப் பற்றின சான்றோர்கள் உபதேசம் பண்ணுவதற்கும் ஒரு வேறுபாடு உண்டு அது தத்துவோபதேசம் இது தத்துவ தரிசி வசனம் தத்துவோபதேசம் தத்துவம் கண்ணனே தத்துவம் கண்ணனே சர்வேஸ்வரன் கண்ணனே அவனே வாய் திறந்து பேசுவதில் ஒரு குறபாடு உண்டு ஆனா அவன உணர்ந்திருக்கிற மெஞ்ஞானிகள் மெஞ்ஞானிகள் தான் தத்துவ தரிசிகள் உண்மையை உணர்ந்தவர்கள் தத்துவ தரிசிகள் அவர்கள் பேச்சு இன்னும் எடுபடும் பகவானுடைய பேச்சு எடுபடுறதை விட பரம பாதபதர்கள் பக்தர்கள் அடியார்கள் அவர்கள் பேசினா இன்னும் நன்னாவே எடுபடும் அதனால கண்ணன் கீதையில என்ன சொல்லியிருக்காரோ அதே விஷயத்த யக்ஷ பிரச்சனத்துல பார்க்கிறோம் இன்னும் நன்னா எடுபடும் அதே விஷயத்த விதிர நீதியில பார்க்கிறோம் நன்னா எடுபடும் பீஷ்மர் அதத்தான் சாஸ்திரநாமாத்யாயத்த உபதேசிக்கிறார் இன்னும் எடுபடும் ஏன் அவர் சொன்னதை விட அவர் அடியார்கள் சொல்றது எடுபடுறதுன்னா என்னதா இருந்தாலும் பரமாத்மா பரமாத்மா முதலாளிங்கிற ஜாதி நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள் நம்ம போல இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு தான் நம்முடைய கஷ்ட நஷ்டம் தெரியும் அப்ப ரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சார்தர்களும் என்ன சொல்லிருக்காளோ அதுதான் நம்ம கிட்ட நம்ம விடுபடும் அதனாலதான் பாரதம் வாசிக்கிறோம் பாகவதம் வாசிக்கிறோம் ராமாயணம் வாசிக்கிறோம் பாசுரங்களை வாசிக்கிறோம் ஏன்னா நம்ம போல ஆத்மாக்கள் பிறந்து துன்பப்பட்டிருக்கா இவ்வுலக வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் தெரியும் என்னதான் பெருமான அவதாரம் பண்ணினானாலும் அவர் ஈஸ்வரன் தானே நடக்க போறது தெரிஞ்சுதானே வந்து பிறந்திருக்கார் ஒன்னும் கஷ்டங்கிறது நிஜமான கஷ்டமா ஒரு சந்தேகம் இருந்துரும் அதற்காகவாவது பகவான் வார்த்தையை விட சத்த தரிசிகளான சாந்தோர்கள் வார்த்தை எடுபடும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அவன் கடல் போல எழுதி வச்சு போயிட்டான் மழை கொற்றா போல விஷயங்களை கொட்டி தீர்த்திருக்கார்கள் நாம செய்ய வேண்டியது என்ன பாத்திரத்தை ஏந்திக்கணும் நல்லா மழை ஜலத்தை புடிச்சுக்கணும் தண்ணீர் குடித்து ஆனந்தப்படணும் ஆனா அதுக்குதான் நாம ரொம்ப சுணங்குறோம் நாங்க ஃப்ரீயா கொடுக்கறோம் வாங்கிக்கோம்னா வியாசாரம் அப்படின்னு எழுதி வச்சு ஆனா நாம உட்கார்ந்து படிக்க வேணும் என்ன நீதிகளை உரைத்தான் என்று எழுதி வருகிறார் அதில் நேற்றுக்கு நாம கடைசியா பார்த்தது தான் விருப்பப்பட வேண்டும் நாம யாரோ நினைச்சு விருப்பப்பட்டுட்டோம் வச்சுக்கோ அப்புறம் அது கிடைக்கலயே கிடைக்கலையே ரொம்ப வருத்தப்படுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம் நம்மால எது பாசிபிள்னு நம்ம லிமிட்டேஷன் முதல்ல தெரியணும் அடியனால முடியும் அடிய முடியும் ஏன் சொல்றோம்னா நமக்கு ஒண்ணு இப்போ பெருசா பண்ண முடியாதுன்னு மனம் தளர்ந்து போயணும்னு சொல்ல வரல இப்போ எது யாரால் முடியுமோ அவரவர் அத்தத்தை செய்ய வேண்டும் இப்ப கோவில் போறோம் ஓரோரு சின்ன காரியத்துக்கும் ஒத்தர் அதுக்குன்னு இருப்பார் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் வச்சுக்கோ ராமானுஜர் அந்த காலத்திலேயே பத்து கொத்து பரிவாரம்னு பிரித்து கொடுத்தார் என்னென்னார் இன்னன்னார் கோவில் திருப்பணிகளில் இத்தத்தை பார்க்க வேண்டும் அல்ல சின்ன வேலையுன்னு நாம நினைச்சிருக்கிறதுல பெரிய வேலையுன்னு நாம நினைச்சிருக்கிற அளவுக்கு உண்டு ஆனா ராமானுஜர் திருவுள்ளத்தில் இது சின்ன வேலை இது பெரிய வேலைன்னு ஒரு பிரிச்சதே கிடையாது பெருமானுக்கு தொண்டு புரிகிறோம் இதுல என்ன சின்ன வேலை என்ன பெரிய வேலைன்னு இப்போ ஒரு விளக்கு எடுத்து அந்த இடத்துல வைக்கணும் என்ன சேர்த்துருக்கணும் சிரி போதணும் விளக்கு ஏற்றிருக்கணும் விளக்கேற்றினாத்தான் ஆராதனமே பூஜையே பண்றதுக்கு முடியும் பெருமாள் சன்னதி கிட்டத போறோம்னா கார்த்தால கதவை தறக்குற மூலியம் என்ன பூஜை என்ன ஸ்லோகம் சொல்றது மந்திரம் சொல்றது எதுவா இருந்தாலும் விளக்க முதல்ல ஏத்தணும் விளக்கேத்து விட்டு தான் பகவத் சந்திதானத்துல எந்த பூஜையுமே அப்ப கோவில்கள் அதை ஒருத்தர் கொண்டு வைக்கணும் பல பலான தேர்ச்சி வைக்கணும் விளக்கேற்றணும் அதுக்கு ஒருத்தார் பூ தொடுக்கிறதுக்கு ஒருத்தார் சந்தன அரைக்கிறதுக்கு ஒருத்தார் வாசரங்களை சொல்றதுக்கு ஒருத்தார் வேத பாராயணம் பண்றதுக்கு ஒருத்தார் ஆராதனம் பண்றதுக்கு ஒருத்தார் மண்டபங்கள் எல்லாம் பெருக்கி தொடுக்கி முயறி வைக்கிறதுக்கு ஒருத்தார் கோலம் போடுறதுக்கு ஒருத்தார் வாத்தியம் வாசிக்கிறதுக்கு ஒருத்தார் பெருமாள தோள்கள்ல எழுந்தருள பண்ணி கொண்டு போறதுக்கு ஒருத்தார் துணிமணிகள்லாம் நல்லா மடிச்சு வைக்கிறதுக்கு தோச்சி வைக்கிறதுக்கு ஒருத்தார் எத்தனை தேவைப்படுறது போ இந்த ஓரோரு காரியமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இதுல ஒன்னு வசத்தி ஒன்னு தாழ்ந்ததுங்கிறதே கிடையாது பகவானிடத்துல கைங்கிரத்தில் ஈடுபடுறோம் அடியனால முடிஞ்சது சுவாமி இப்போ ஓஹோன்னு என்னாலே நாலாயிரம் பாசனங்களை எனக்கு சேவிக்கிறத போட்டோம் வேதத்தை தலகிழ்பாடமா எனக்கு ஒப்புவிக்கவே வராத போட்டோம் பெருமாள் சன்னிதானத்தை பெருக்கிறதுக்கு எனக்கு தெரியும் மொழிகிறதுக்கு எனக்கு தெரியும் கோலம் போட்டதுக்கு எனக்கு தெரியும் பொறுமையே பூசும் சாந்தி என் நெஞ்சமே இதைத்தான் அல்வார்கள் ஆசைப்படுறான் எல்லாரும் ஒரே வேலை தான் செய்யணுங்கிறதே அல்ல என்னால எது முடியுமோ அத்தை செஞ்சுட்டு போறேன் போ சாமி அதுக்கு குனிஞ்சு பெருக்கி மூழ்கி தொடைக்க கூட என்னால முடியாது இடுப்பு எனக்கு ஏதோ பெரிய கஷ்டம் நின்னுடுதான் என்னால இருக்க முடியும் ஏதோ பெருக்கி தொலைக்கணும் அது எனக்கு ஆச்சே ஆனா பண்ண முடியாத படித்து என்ன செய்யலாம்னா அவர் புறப்பாடு கண்டரொளி வரும் போது நீ பல்லாண்டு பல்லாண்டு இரு உன்னாலும் இந்த ஜகத்தே நன்கு ரஷிக்க படட்டம் என்னை கைகூப்பி அவனுக்கு பல்லாண்டு போடுறோம் பாருங்கோ அது பெரியது எங்கேயும் அது பீனு எல்லாம் பண்ண முடிஞ்சவாலும் நாங்களும் பல்லாண்டு பாடுறோம் அதோட நிறுத்தி நுடுறோம்னு சொல்லக்கூடாது பண்ண முடிஞ்சவா தொண்டுகளை புரியணும் கூடவே எல்லாரும் பல்லாண்டு பாட வேண்டும் பெரியாழ்வார் தன்னால் ஆன புத்தகங்கிருத்த பண்ணார் கூடவே இந்த பாட்டு பாடிண்டார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூயிரம் மல்லாண்டு மணிவண்ணா உன் சேவடி சென்று திரு காப்பு யாரும் சேல என்ன குறைப்போ பெருமானே நல்லா இருக்கணும் லோகம் நல்லா கடல் சூழ்ந்த மங்குலகம் வாழ அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடபோகன் தங்கமநூல் வாழ இது இத்தனை வாழணும்னு பல்லாண்டு பாடலாம் ஒல்லியும் ஆக சின்னதா நம்மளால இவ்வளவுதான் முடியுமா அந்த அளவுக்கு தான் விருப்பப்படணும் என்ன நம்மளால முடியுமோ அதை செயலாற்ற ஒண்ணும் நம்ம முடிஞ்சதை விருப்பப்பட்டு மட்டும் நிறுத்திடக்கூடாது முடிந்ததை செயலாற்ற வேண்டும் ஹனுமானும் குரங்கு படையில ஒத்த சாமான்ய குரங்கும் குரங்கு படையில ஒண்ணும் ஹனுமான் ஓஹோன்னு போய் சஞ்சீவு மலையே தூக்கின்னு வந்தார் கடலையே சாவினார் அதுக்கு ராமனுடைய உள்ளத்தில் மற்ற குரங்குகளை மட்டமா என்னிக்கான்னு நினைச்சிருப்பார் ஓரோரு குரங்கும் அவருக்கு அனுமான் தான் ஓரோரு கரடியும் அவருக்கு ஜாம்பவான் தான் ஓரோரு அணிலும் அவருக்கு அனைத்துமாகத்தான் இந்த பாஷரம் உங்களுக்கு தெரிஞ்சது குரங்குகள் மலைய நூக்க குளித்து தாம் குரண்டி டோடி தரங்கரீரடை தழுத்த சலநிலா அணிலம் போலேன் தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலையின்னு நாற்பத்தஞ்சு பாஷரங்கள் பாடிட்டார் அதுலேயே ராமன் சேத்துக்கட்டினர்கள் ரொம்ப ஆச்சரியமா வர்ணித்து கொண்டு வருகிறார் குரகடலை அடலம் மலகட்டி உயர்ந்த சேத்து கட்டி இக்கரையில இருந்து அக்கறைக்கு ராமன் போனாரா அது கட்டுறதுக்காக குரங்குகள்லாம் ஒத்தாசம் குரங்குகள் மலையை நூக்க நாலு நாலு குரங்கு சேர்த்து ஒரு மலையை எடுத்துட்டுதான் பாட்டுல பாத்தீங்கன்னா குரங்குகள் நிறைய குரங்குகள் மலையை ஒரு மலையை அப்போ ஒரு மேல மலை பன்மேல இருக்கு குரங்குகள் அடுத்த மலை குறைச்சலா இருக்கு கல்லு குறைச்சலா இருக்கு குரங்கு அதிகமா இருக்கு அதனால நாலு நாலு குரங்கு சேர்த்து ஒரு ஒரு மலையை குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டி டோடி ஒரு கொண்டு போய் கடல்ல போடுறது அது முதக்க ஆரம்பிக்கிறது இப்படியே கல்லுகளா கொண்டு குரங்குகள் அடிக்க சொல்லியும் பக்கத்துல இந்த குட்டி அணில் அதுக்கு என்ன முடியும் நகரமா முடியுமா பத்து அடி ஓடுறதுக்குள்ளே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கல் ஆனா அதுகளுக்கும் ராமனுக்கு தொண்டு ஆசை அதுக்கெல்லாம் கூட்டம் கூட்டிட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிடுச்சு நாம நம்ம வேலையை செய்யணும் இந்த குரங்களுக்கு கக்கடக்கலையே தெரியாது போல்றது கல்லு கல்லா கொண்டு போய் கூட்டா பூசவே இல்லையா எப்படி கல் நிற்கும் அதுக்கப்புறம் மண்ணை வச்சு சிமெண்ட்டை வச்சு பூசினா தானே கல் நிற்கும் அணிவுகள்லாம் புரிஞ்சு கொடுத்து நாம அந்த பூச்சி வேலையை பார்ப்போம் அப்படின்னுட்டு போய் கடல்ல நன்னா மூழ்கிட்டு உடம்பை முழுக்க நினைச்சுண்டுது நேர ஓடி வந்து மணல்ல போட்டு புறட்டிண்டுது மணலை உடம்பு முழுக்க ஒட்டிண்டுது போய் அந்த கல் போட்டுருக்கிற இடத்துல போய் உடம்பை அப்படி நடுக்கின உடனே எல்லா மண்ணும் அதில் கொட்டுவான் ஏன் ஒரு அணில் உடம்பில் எவ்வளவு மண்ணு ஒட்டிட முடியும் எத்தனை அணில் ஓடி ஓடி போயிட்ட முடியும் இதில் அழகு இது ஓடி போய் மண்ணுல உருட்டிண்டு திரும்ப அந்த கரைக்கு போறது பாருங்க அது போறதுக்குள்ளேயே பாதி மணல் அங்கேயே உதிர்ந்துபடுறது ஆனா அதுக்கு ஒரு எண்ணம் நாம தான் பார்த்து பூச்சி வேலை பண்ணி இந்த சேத்துவியை கட்டி முடிக்க போறோம் ராமன் சிரிச்சு பார்த்துட்டு இருக்கார் குரங்கும் அவருக்கு ஒண்ணுதான் ஹனுமனும் ஒண்ணுதான் அணிலும் ஒண்ணுதான் ஏனால் இதுகள் கட்டவே இல்லையே ராமன் தன்னுடைய சங்கல்பத்தாலே தன் விருப்பத்தாலே பெரிய அணை கட்டி முடித்தார் அப்படி இருக்கிற இந்த பொறங்க அணில் என்ன பண்ணிட்டு நமக்கும் தொண்டு புரிவதில் விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டனதா இருந்தா கூட பண்ணணும் அந்த திருப்திப்பட்டுக்கலாம் என பெருமானதுல திருப்திப்பட்டு விடுறார் வல்லு அவர் என்ன ஓஹோனா நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி கதகம் பக்தி பகிருதம் அஷ்ணாமி பிரயசாத்மனாக ஒரு இலை இருந்தாலோ பூ இருந்தாலோ பழம் இருந்தாலோ தண்ணீர் இருந்தாலோ எதை கொடுத்தாலும் உள்ளத்தில் அன்போடே தூய்மையான அன்போட பெருமானுக்கு சமர்ப்பித்தால் அவர்கள் திருப்தியா ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்ப குரங்குகள் மழைய குளித்து தாம் புரண்டிட்டோடி ஓடி அணில்கள் குளிச்சது தாம் புரண்டிட்டு ஓடி அணில் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கு ரொம்ப தூரம் கரைக்குள்ள போய் நல்ல மணல்ல உருண்டு புரண்டா நிறைய மண்ணு ஓட்டிக்கும்னு நினைச்சிருந்தது உள்ளுக்குள்ள ரொம்ப தூரம் ஓடி போறதான் ஆனா அது என்ன புரிஞ்சுக்கலாம் எத்தனைக்கெத்தனை தூரம் மணலுக்குள்ள ஓடிச்சோ அத்தனைக்கு எத்தனை தண்ணீர் வர்றதுக்கு நிறைய தூரம் ஓடி ஆகணும் அத்தனை தூரம் வர்றதுக்குள்ள ஒரு பொட்டு மணல் இல்லாமல் உதுந்தே போடுறது ஆனா அந்த புத்தி அதுக்கு இல்லை குளித்து தாம் புரண்டி டோடி தரங்க நீல் அடைக்கலுற்ற இவ்வளவு பெரிய சத்தம் போட்டு இருக்கிற கடலை தான் அடைச்சோம் ராம கைங்க இருக்கிற பங்கு கிடைச்சது அப்படின்னு அணிலுக்கு தோணித்தான் மெதுவா வேலை செஞ்சிருந்து தான் குரங்கலாம் கோவம் வந்துடுச்சு காலை உணவு ராமனுக்கு இக்கரையில் நடந்தால் மதிய உணவுக்குள் ராமன் அக்கறைக்கு போய் சேர வேண்டாமோ எனக்கு உடல்களை மெதுவா காரியம் பார்த்து சீக்கிரம் பண்ணுங்க சொல்லிட்டு ஹனுமான் கோபம் வந்தது நாங்கள்லாம் இருக்கோம் ஒண்ணும் இல்லாத குறுக்க பொறண்டு எங்க காலை எட ரெண்டு குறுக்க ஓடி போயிட்டு நீ என்ன பண்ணதுக்கா இப்ப எங்களை அதிகாரம் பண்ற அப்படின்னு ஹனுமான் கேட்கிறார் பதில் சொல்லிட்டு நான் தான் அதிகாரம் நீ தான் நான் சொல்லபடி கேட்கணும் யார் பூச்சு பூச்சராலோ அவதானே கொத்தனார் யார் கள்ள கொண்டு அடுக்கிறாளோ அவதானே சித்தாள் கொத்தனார் சொல்றபடி தானே சித்தாள் கேட்கணும் நீ தானே கல்ல கொண்டு அடுக்கற நீ தான் சித்தாள் அணில் தானே பூச்சி பூச்சின்னு இருக்கு நான் தான் கொத்தனாள் அப்ப நான் சொல்றபடி நீல்கள் அப்படின்னு சொல்லித்தான் ஹனுமானுக்கு ஆனந்தமே ஏற்பட்டது இப்படின்னா ராம கைங்க இடத்துல ஒத்தொத்தனும் ஈடுபட வேண்டும் ஆக நாம சின்ன வாழாச்சேன்னு கவலையே பட வேண்டாம் நம்மையும் பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்ப சின்னதாக இருந்தாலும் நம்ம சக்திக்கு ஏத்தா போலதான் நினைக்கணும் நம்ம சக்தி கேட்ட செயல்களை புரிஞ்சு விடணும் இதே அணில்கள் நாம் என்ன சின்ன அணில் பெரிய பெரிய ஹனுமான் இருக்கார் ஜாம்பவான் இருக்கார் அங்கதன் இருக்கார் சுதிரீ வந்திருக்கார் அவா பண்ணாத காரியத்தை நாம பண்ண போறமான்னு ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்த்துதான் நாம இருந்தா அதை பண்ணிடுவோம் அதைத்தான் கூடாதுன்னு சொல்றார் நம்மளால எந்த சின்னது முடியுமோ அந்த சின்னத்தை அவசியம் நடத்தி காட்ட வேண்டும் அணில்களை போலேயே குரங்குகளை போலே ஏன்னா இது எதுவுமே காரியத்தை சாதிக்கலை காரிய சாதித்தது ராமன் ராமனுடைய நாமம் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை எந்த குரங்கனிடத்துல கொடுத்திருந்தாலும் அது இவ்வளவு பெரிய கடலை தாண்டிருக்கும் சீட்டையும் பார்த்திருக்கும் மோதிரத்தனுடைய வைபவத்தால் அதனுடைய சக்தியாலதான் ஹனுமானே தாண்டிருக்கார் ஆனா ஹனுமானிடத்துல தேர்ந்தெடுத்து கொடுத்தார் அப்ப ராமன் தன்னால் தான் நடக்கிறதுன்றது தெரியும் ஆகையால் நாமும் நம்மால் இயன்றத்தை செய்ய வேண்டும் அத சின்னதா இருந்தாலும் அவமரியாதை பண்ணிவிடவே கூடாது நமக்கேற்றா போலதான் ஆசைப்படணும் நமக்கு என்ன சக்தி உண்டோ அதை செய்து முடித்து வேண்டும் எந்த சின்னத்துக்கு மதிப்பு சின்னதுன்னு நம்ம எப்பவும் விலை கூடுறதுக்கே கூடாது அதுக்குதான் சொன்னேன் பாலகன் என்று பரிபவம் சின்ன வடிவத்தோட தான் வாமனமூர்த்தி வந்தார் சின்ன கண்ணனா தான் குழந்த கண்ணனார் தார் மொத்த அவசரர்களையுமே கொண்டு முடிச்சுள்ள அடுத்து சொன்னார் அவமன்யந்தே நராக பண்டித புத்தையாக எந்த சின்னத்தையும் அவமரியாதை பண்ணவே கூடாது நாம வந்து வேலைக்காய்களாச்சே வேலைக்காரர்களாச்சே அப்படின்னு சின்னவான்னு அவமரியாதை பண்ணிடுவோம் ஏழை எளிய மக்களை அவமரியாதை தோற்ற நடத்திடுவோம் அதை போல கூடாது இது ஒரு தடவைதான் ராமன் பண்ணிட்டு பட்ட பாடு தெரியுமே கூனி கூன் சிறையுமாறு உண்டவில் நிறத்தில் தெரிவித்த பெருமான் கூனி மந்தராமனுக்கு இப்பதான் வயசு அஞ்சு ராமலீலா ரொம்ப கேள்விப்பட்டதில்ல அஞ்சு வயசு ராமன் தன்னுடைய அம்பனுடைய மனையில மண்ணுருண்டையை வெப்பரா கூனியினுடைய முதுக பார்த்து எய்வரா இந்த மண்ணுருண்டை பேர் முதுகல பட்ட உடனே அந்த கூன் உள்ள போகும் உருண்டை வெளியில வந்த உடனே கூன் வெளியில வரும் இது முன்னும் பின்னும் போட்டு வர்த்தன் வருஷங்கள் பட்டாபிஷேகத்தை கண்டாள் விஷயத்தை கழிப்பட்டா நேர கலக்கியமா மனத்தனலாய் கைகேஷ் வரம்ப மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மரா தொழிய என்ன அழ்வார் சாதித்தா போலே கலங்கமாட்டாத கைகேசி உள்ளத்தையும் கலக்கினால் கடசியில் ராம பட்டாபிஷேகமே தடைப்பட்டு போச்சு அப்ப கூணு பார்த்து நம்ம வீட்டுல வேலை செய்யறது சர்ச்சை அவமரியாதையோட நடச்சு விட்டானோ இல்லையோ இது கூடாதுன்னு ராமன் அபிப்பிராயம் அதனாலதான் பரதன் சித்தகூடத்துக்கு வரைச்சே ராமன் கேட்கிறார் பரதா வேலைக்காரர்களை மதிப்போட நடத்துறியா சின்னவா பெரியவான்னு பாகுபாடு பார்க்காத இருக்கியா பகல் தூங்காம இருக்கியா ராஜசபையில நடந்ததை அந்த புறத்துல பேசாம இருக்கியா அந்த புறத்துல நடந்ததே ராஜசபையில பேசாம இருக்கியா மந்திரிகளை நிறைய வச்சுக்காம அடிக்கடி மாத்தாமல் இருக்கிறாயா பகல்ல தூங்காம இருக்கியா கேள்வி கேட்கற அதுல இது ஒரு கேள்வி எளியவர்களை எளிமையோட நடத்தாம இருக்கியா எளியவர்கள்னு பரிபவம் பண்ணாமல் அவமரியாதை படுத்திடாமல் உயர்ந்த மனசோட நடத்துறியா என்று ராமன் பரதனை கேட்டார் பரதன் திரும்பி கேக்கிற நீ கேட்கறத பார்த்தா ஏதோ நீயே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொம்ப பட்டு சொல்றாப்புல இருக்கேன்னார் ராமன் சொன்ன ஆமா பரதா நான் பட்டதை தான் சொல்றேன் இந்த மந்தராவ நிலத்துல ஒரு தப்பு பண்ணிட்டேன் பார் அவதானே போய் மொத்தத்தையும் கொடுத்துட்டா கூனி ஆகையால் யாரையும் சிறியவர்கள் இகழ்வதே கூடாது யாராலும் உபயோகம் இருக்கும் யாரையும் விரோதித்துக் கொள்ளுவதும் கூடாது சின்னதாக இருந்தாலும் கண்டிப்பா உபயோகப்படும் ஒரு பெரிய சைன்யம் இருக்கு அந்த சேனையே யுத்தத்தை நோக்கி போறதுன்னா அதுல பேக் எத்தனை பேர் வேலை செய்யணும்னு சொல்லுங்க எந்த ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும் முன்னாடி சில பேர் அப்படிபடி மேடலை வந்துட்டு போடுவா அது கோவிலா இருக்கட்டும் அல்லது சபா காரியங்களா இருக்கட்டும் அல்லது என்னென்ன தொலைக்காட்சியில இருக்கட்டும் எதுவோ முன்னாடி இருக்கிறவா சில பேரா இருப்பா ஆனா அதுக்கு திரைக்கு பின்னாடி இருந்து உழைக்கிறவா எத்தனை பேர் இருப்பா அந்த ஒத்தொத்தரையும் மரியாதை தோற்றம் நடத்த வேண்டும் அவ சின்னவா தானே நாம முன்னாடி நின்று நினைச்சிட்டோம் அப்ப எங்கேயானு ஒரு தப்பா எடுத்துன்னா இவர் பதில் சொல்லத்துக்கு வரப்போறாரா அப்ப சின்னதாக இருந்தாலும் அதுக்கு தகுந்ததான் ஆசைப்படணும் நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் ஆசைப்படணும் நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அதை செயலாற்ற வேண்டும் இது ஓரோரு வீட்லயும் உண்மை அவாவா தங்கள் தங்கள் தங்க ஒழுங்க நடக்கட்டும் சாப்பே இல்லாம குடுங்கம் ஓஹோ நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் எட்டையோ பண்ண போறோம் பண்ண போறோம்னு ஆசைப்பண்டு உள்ளத்தையும் விட்டு போனே தவிர நம்மால் இயன்றத்தை பண்ணுட மாட்டோம் இயன்றதை பண்ண புரிந்து கொள்ளுகிறானோ அவனே பண்டிதன் என்று கொண்டாடப்படுகிறான் என்று இந்த ஸ்லோகத்தாலே சொல்றான் மேலும் அடுத்த நாள் சந்திக்கும் போது தெரிவிக்கிறேன்